வணக்கம் நட்டினியின் சரிந்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் சித்குமார் இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் மம்தாஜ்கான நினைவு சின்னம் தாஜ்மஹாலை கட்டுவதில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹவாய் ராஜ்யத்தில் ரோமன் கத்தோலிக்கர்கள் சுதந்திரமாக சமய வழிபாட்டில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு சுதந்திரேவி சிலை நியூயார்க் துறைமுகத்தை வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வீரன் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ் துறையை சுட்டுக் கொண்டு தானும் சுட்டுக் கொண்டு மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனின் லான் கப்பல் ஜெர்மன் படையினரால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதில் குறைந்தது மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எஸ்டோனியா லாத்வியா லித்துவேனியா ஆகிய மூன்று பால்டிக் நாடுகளும் சோவியத் ஒன்றியத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டன் படிகள் லிபியாவில் கபூசோ துறைமுகத்தை இத்தாலியர்களிடமிருந்து கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐஸ்லாந்து டென்மார்கிடமிருந்து விடுதலையை அறிவித்து குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சீனா தனது முதலாவது அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் மற்றும் ரஷ்ய அரசு தலைவர் போரிஸ் எல்சின் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிஸ்கவரி விண்வெளி ஓடம் மூலமாக முதலாவது சவுதி அரேபிய விண்வெளி வீரர் சுல்தான் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதி விண்வெளிக்கு சென்றார் இவர் விண்வெளிக்கு சென்ற முதலாவது இஸ்லாமிய நபர் ஆவார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1883 எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீ சோமு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ப அருளி தமிழக சொல்லாய்வறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லேயாண்டர் ிய டென்ன வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்காட் அட்கின்ஸ் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீனஸ் வில்லியம்ஸ் அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஒராம்ண்டு மும்தாஜ் ஷாஜஹானின் மனைவி முகலாய பேரரசி ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜிஜாபாய் மராத்திய பேரரசர் சிவாஜியின் தாயார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் பதினான்காவது தலைமை ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜான் லட்சுமிபாய் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஷ் துரை திருநெல்வேலி மாவட்டத்தின் கலெக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாஞ்சிநாதன் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மதுக்கர் தத்ரேய தேவரஸ் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் எல் சல்வடோர் மற்றும் குவாத்தமாலா நாடுகளில் தந்தையர் தினம் ஐஸ்லாந்து விடுதலை நாள் லாத்வியா ஆக்கிரமிப்பினால் பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே